என்ன சாஜ்மாம்மா ரொம்ப நாள் ஆச்சு ஆளைக்காக எங்கேயே போயிட்டியா ஆளை பிடிக்கவே முடியலை வாடா வாடா போட்டி நல்லா இருக்கியாடா ஆமாடா கொஞ்சம் வேலையாக ஊர்களுக்கு போக வேண்டியதாக போச்சு அப்புறம் நம்ம உறவுக்கிற வீட்டுகள் நெஞ்சில் விசேஷம்லாம் இருந்துச்சு அதைகளுக்கு போக வர முடியிருந்ததில் உடனே பார்க்க வர முடியாது போச்சுட ஆமாம் ஊர்களுக்கு போனியலை சாப்பிட்டியெல்லாம் தூங்கியெல்லாம் அதெல்லாம் பண்ணிடலாம் அதெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியுமாடா அதே போகும் போல் அது வாட்டுக்கு இருந்தோம் அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது நம்மளும் வந்து பார்க்க முடியல உங்களுக்கு சரி சரி விடு வீடு அதை போய் பேச்சிக்கிட்டு வந்துட்டோம்ல ஆமாம் என்னமோ அந்த நற்றினை எஃப்எம்னு ஒன்று சொல்லிக்கிட்டு அது என்னது அது என்ன ரேடியோவில் கேட்கலாமா அந்த பேட்டெலாம் வரும்போது அதில் அது வந்து இன்டர்நெட்டில் வரக்கூடிய எஃப்எம் இது இணைய வானொலின்னு சொல்லுவா அந்தமாரி இன்டர்நெட்டில் வரக்கூடிய எஃப்எம் இப்போ மொபைலில் உன்னோடைய ஃபோனில் நற்றினை எஃப்எம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை நே வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அது என் கேந்து பண்ணுறது அது யார் கொடுப்பா அது யாரும் கொடுக்க மாட்டா நீ தான் போய் எடுத்துக்கணும் நீ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நற்றினை எஃப்எம் அப்படின்னு அடிச்சின்னா அந்த ஒரு ஆப்ஸ் வரும் அந்த செயலியை நீ டவுன்லோட் பண்ணிக்கணும் அதை நீ ஓப்பன் பண்ணினா அதில் வந்து நம்ம நட்டினையில் வந்து பாட்டுக்கெல்லாம் போடுவோம் அந்த பாடலை நீ கேட்கலாம் ஓஹோ அப்போ அந்த செயலியை டவுன்லோட் பண்ணாதான் பாட்டு கேட்க முடியுமா அப்படி இல்லை அதுவும் கேட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம நட்டினை இணையத்தினருக்கு பற்றியா டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் நட்டினை டாட் ஓஆர்ஜி அப்படின்னு நடிச்சா நம்மளுடைய இணையதளம் ஓப்பன் ஆகும் அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரேடியோ மாதிரி ஒரு ஐக்கியிருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா அதுலேயும் நம்ம நட்டினை எஃப்எம் அதுலேயும் பிளே ஆகும் கேட்டுக்கலாம் ஆமாம் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறிய அதை என்ன பண்ண போறீங்க என்ன ஒன்றுங்க நீங்கள் என்ன நட்டினை நிகழ்ச்சிகள்லாம் அதில் ஓடலாம் எல்லோரும் கேட்டுக்கலாம் அதுக்கு தான் வேறு என்ன பண்ண போகிறோம் அதை ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் ஓட்டிய அப்புறம் அதை நிறுத்தி போட்டு இணையதளத்தில் ஓட்டிய பாதை இருக்கோம் இப்போ திரும்பி அதையே கொண்டுக்கிட்டு போய் எனக்கு இப்போ எஃப்எம்ல கொண்டு போறியே திரும்பி திரும்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு வேறு வேலை இல்லை எங்களுக்கு இது ஏன் அதை உயிர் உங்களுக்கு தான் ஒரு பழப்பெல்லாம் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா நாங்கள் வேறு எதை கொஞ்சம் இருக்கணுமா இருடா இருடா அவசரப்படாதா கூட கூட கூட கூட கத்திக்கிட்டே இருப்பாடா நீம்பாட்டுக்கு பின்ன நீங்கள் பண்ணுறது கூட அப்படி தானே பண்ணுறிய பண்ணதே திருப்பி திரும்பி பண்ணிக்கிட்டு இருந்தால் மனிதரே கெரிச்சை வராதா உன்ன எதுக்கு பண்ணுறியே நீங்கள் இரு நான் இன்னும் சொல்லியே முடிக்கலை நீ ஏன் அதுக்குள்ளே நீம்பாட்டு கத்திக்கிட்டுறேன் அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சது வெறும் நியூஸ் மட்டும்தான் ஆரம்பத்தில் அனுப்பிச்சோம் அப்புறம் நேர்களெலாம் கேட்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு நித்தம் ஒரு முத்து அப்புறம் இந்த திருக்குறள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அனுப்பிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அது பார்த்தா அது நம்பர் கூட ஆகிக்கிட்டே வந்து சிறப்பு நிகழ்ச்சிகள் அனுப்புகிற மாதிரி வந்துச்சு அதை அனுப்பி கட்டு ஆகல் அது ஏகப்பட்ட அனுப்புகிறோம் டவுன்லோட் பண்ணி அதை கேட்குறது அது பெரிய வேலையாக இருந்துச்சு மக்களுக்கு சரி அதை எளிமைப்படுத்தணும் அவங்க எப்போ வேணாலும் நினச்சப்போ கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இணையத்தில் தான் அதில் ஒரு தடவை நம்ம கல்லதையும் லோட் பண்ணி வச்சுட்டோம்னா அவங்க வாழ்னால எப்போ வேணாலும் அதை கேட்டுக்கலாம் அது வாட்டுக்கு இங்கே இருக்கும் அந்த தேதியை கிளிக் பண்ணி அதில் என்ன வேணுமோ அது கேட்டுக்கலாம் அதுக்காக நம்ம டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் நட்ரி அதை யார் வேணாலும் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம் சரி அதான் போட்டுக்கிட்டே அப்புறம் இப்போ என்னத்துக்கு எஃப்எம்ஐ வேறு ஆரம்பிச்சிருக்கிறியா இரு அதைத்தையும் சொல்ல வரேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேயர்களெலாம் நிறைய பங்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்னொன்று எஃப்எம்ல வந்து நம்ம ஆரம்பித்தோம்னு வச்சுக்க நிறைய பாடல்கள்லாம் அதில் போடலாம் நல்ல கருத்துள்ள பாடல்கள் நேயர்கள் விரும்பி பாடல்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அதில் அப்போ மக்களுக்கு வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் வெறும் நிகழ்ச்சிகளாக போட்டுக்கிட்டு ஒரு பாடல்களையும் போட்டு இந்தமாதிரி கருத்துக்களையும் சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் அதுக்காகத்தையும் சரி ஆன்லைன் எப்போ ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லி எல்லாம் நேயர்கள் விருப்பப்பட்டாங்க நண்பர்கள் சொன்னாங்க சரி ஓகே அவங்களே ஆசைப்படி செய்யலாம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படியா இப்போ வந்துகிட்டு கேட்கலாமா என்னடா இப்படி கேட்குற இதான் மக்கள் பூரா கேட்டுக்கிட்டுருக்காங்க உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் பூரம் நல்லா விரும்பி கேட்டுக்கிட்டுருக்கிறாங்க என்னை இப்போதைக்கு சோதனை ஒளிபரப்பதையும் ஓடிக்கிட்டு இருக்குது அது வந்து நட்டினையின் அறுநூற்றி ஐம்பதாவது நாள் வருது பற்றியா என்றைக்கு வருது அறநூற்றி ஐம்பது தெரியல நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் சொல்கிறீ அதையும் சொல்லி என்றைக்கு வருது அது அம்மாடா வந்து அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது நட்டினை நாள் ஆகுது நாளைக்கு மார்ச் மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு நாளைக்கு தான் நட்டினை நாள் ஆகுது ஐம்பதாவது நாளில் இருந்து நட்டினை இணைய வானொலியை முழுமையாக நம்ம ஒளிபரப்பலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி சோதனை ஒளிபரப்பு விட முடிவடையது நாளிலிருந்து நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் முடிவையோ எப்போ போடுவையோ அது எப்படி கேட்குறது அதை பற்றி கொஞ்சம் தகவல்களாக திறந்து தெரியும் நீங்கள் வாட்டுக்கு போட்டுக்கிறீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு பக்தி சரம் அப்படிங்கிற நிகழ்ச்சி ஆரம்பமாகுது அது வந்து ஒரு ஆறரை வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஆன்மீக சம்பந்தமான பாடல்கள் கருத்துக்கள் எல்லாம் அதில் அப்புறம் ஆறையிலேருந்து ஏழு வரைக்கும் மந்த மருதம் அப்படின்னு சொல்லி இந்த காலையில் கேட்குறதுக்குன்னு சில பாடல்கள்லாம் இருக்குது இனிமையான பாடல்கள் அந்த மாதிரி திரை இசை பாடல்கள்லாம் அதில் ஒளிபரப்போம் அப்புறம் ஏழு மணிக்கு வணக்கம் நற்றினை அது என்னமா வணக்கம் நன்றினை ஒன்றுங்களா அது நிகழ்ச்சிக்கு பேர் வந்து வணக்கம் நற்றினை அதில் வந்து நம்ம இணையதளத்தில் போடுற பற்றிய நற்றினைங்க வந்து வரக்கூடிய பதிவுகள்லாம் இருக்குதுல்ல பணித்தம் ஒருமுத்து திருக்குறள் பொது அறிவுக்குவியல் சரித்திரம் திட்ட சம்பவங்கள் இந்த மாதிரிலாம் அதை பற்றியா இந்த நிகழ்ச்சிகளை போகிறான் அந்த ஏழு மணிக்கு வணக்கம் நட்டினை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பதிவுகள் எல்லாத்தையுமே அதில் ஒளிபரப்பிட்டு அதுக்கு நடுவில் வந்து சில தமிழ் சார்ந்த பாடல்கள் அந்தமாதிரி பாரதியார் பாடல்கள் பாரதிதாசன் பாடல்கள் இந்த மாதிரி தமிழ் உணர்வுடைய பாடல்கள்லாம் அதில் போடுறான் ஓஹோ இது நல்லா இருக்கே அப்புறம் என்ன பண்ணுவியா ஆமாம் அது எட்டு மணி வரைக்கும் அது வரும் அப்படியா அதில் என்ன பண்ணுவியா அதில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி வரும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா வாரத்தின் முதல் நாள் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கலையரங்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எட்டுலேருந்து ஒம்பது வரைக்கும் வரும் அதில் வந்து நேயர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற மாதிரி பல குரலில் பேசுகிறது மிமிக்ரி பண்ணு சொல்லுவோம்ல மிமிகிரி பண்ணுறது அப்புறம் பாடல்கள் பாடுறது கதை சொல்கிறது ஜோக்கு சொல்கிறது இந்தமாதிரி அவங்களுக்கு என்னென்ன பிரியமாக செய்கிறாங்களோ அதையெல்லாம் செஞ்சு அந்த எண்ணூற்று அந்த இதில் வந்து ஒளிபரப்பலாம் அதுக்கு நேர்கள் வந்து அதில் பங்கு வரலாம் ஓ இதெல்லாம் பண்ணி எங்கே அனுப்புறது எப்படி பண்ணுறது தாங்க நேரில் வரணுமா உங்கள்கிட்ட வந்து சொல்லுமா அதெல்லாம் இல்லை இல்லை அதெல்லாம் உங்கள் ஃபோன்லேயே நேர்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பிலையே அனுப்பிடலாம் நட்டினுடைய தொடர்பு எண்ணான எண்பத்தி இரண்டு இருபது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது எழுநூற்று தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் அந்த மாதிரி விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இல்லை மெயில் அனுப்பணும்னு நினச்சா இன்ஃபோ அட்டு நட்இன் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற மெயில் அடிக்கு மெயில் அனுப்பலாம் திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு குரல் இசை அப்படின்னு சொல்லி அது என்னமாம் ஒரு குரல் இசை ஒரு குரல பண்ணுவாங்க அப்புறம் இரு குரலே பாடுவாங்க அடா அடாடா ஈர்டா சொல்றதை கேள்றா சொல்றதுக்கு முன்னாடி அவசரப்படுற ஏடா ஒரு குரல் இசைன்னா யாராவது ஒரு பாடகருடைய பாடல்கள் மட்டும் அதில் வரும் இப்போ இந்த வாரம் வந்து டிஎம் சவுந்தரராஜன் அவர் பாடின பாடல்கள் இது மாதிரி போடலாம் அதுக்கு அடுத்த வாரம் அடுத்த திங்கட்கிழமையில் வந்து கேஜே ஜெயசாஸ் அவர் பாடின பாடல்கள் அப்புறம் எஸ்பிபி பாடின பாடல்கள் பிபி ஸ்ரீனிவாஸ் இந்த மாதிரி யாராவது ஒரு பாடல்கள் அவருடைய பாடல்கள் வந்து அந்த ஒரு மணி நேரமும் அதில் ஒழிக்கும் அந்தமாதிரி இதுதான் வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை எட்டுலேருந்து ஒன்பது வரைக்கும் நடக்கும் அந்த நிகழ்ச்சி வரும் ஓஹோ இதுவும் நல்லா தான் சரி அப்புறம் செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுவியா செவ்வாய் கிழமை காலம் வென்ற காலம் அது என்னமாம் அது எம்கே தியாகராஜ பாகவதர் அந்தமாரி அந்த காலத்தில் இருந்த பாடகர்கள் இருக்காங்க பற்றியா கேபி சுந்தரம்பால் டிஆர் மகாலிங்கம் இந்தமாரி இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத உனக்கெல்லாம் பேரே தெரியாது அப்படி ஒன்று இருந்தாங்களாங்கிறத நீ கேள்விப்பட்டிருக்க இந்த மாதிரி அந்த காலத்தில் நம்ம வந்து தொகுத்து இந்த ஒரு மணி நேரம் ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் காலையில் எட்டு டு ஒன்பது இது ஒளிபரப்பாகும் பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இந்த பாடலாம் நம்ம எங்கேயும் போய் கேட்க போகிறோம் சரி இதாச்சும் நம்ம கேட்டுக்குவோம் சரி புதன்கிழமை என்ன பண்ண போறியா புதன்கிழமை அன்னைக்கு நான் ரசித்த பாடல் அப்படின்னு சொல்லி நேயர்கள் வந்து தாங்கள் விரும்பி கேட்ட பாடல்களை இதில் ஒளிபரப்போம் அதுக்கு என்ன பண்ணுன்னா நேயர்கள் வந்து எனக்கு வந்து இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அது ஏன் பிடிச்சிருக்கு அதுக்கு காரணம் அதில் வந்து இசை நல்லா இருக்குது இல்லைனா வந்து என் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து அந்த படத்தை போய் நான் திரும்ப பார்த்தேன் ஏதோ ஒரு ரீசன் அதை சொல்லிவிட்டு இந்த பாடலில் எனக்கு இதனால் பிடிக்கும் இந்த பாடல் எனக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த படத்தை வந்து அந்த பாடலை நம்ம அதில் ஒளிபரப்புவோம் அது எப்படி சொல்கிறது அதுவும் இப்படிதான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து வாய்ஸ் நோட்டு வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் போட்டால் அதை எடுத்து அப்படியே நம்ம அதில் ஒளிபரப்புவோம் அவங்க வாய் அவங்களுடைய குரலோட அப்படியே ஒளிபரக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாடலாம் அதில் வரும் அதான் நான் ரசித்த பாடல் ஒவ்வொரு புதங்கிழமையும் காலையில் எட்டில் ஒம்பது வரைக்கும் வரும் சரி வியாழக்கிழமை என்னவொன்னு வரியா வியாழக்கிழமை வர்ற நிகழ்ச்சிக்கு பேர் யாதும் ஊரே அது என்ன பண்ணுவாரு ஆது ஊரே ஆதுமூரையில் யாதும் ஊரே யாவரும் கேளியர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல அதில் அந்த முதல் இதை மட்டும் எடுத்துருக்கிறோம் அதில் என்ன கேட்டிங்கன்னா பன்மொழி பாடல்கள் அதாவது ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தமாரி பல மொழிகள்லாம் இருக்கக்கூடிய பாடல்கள் ஒரு எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம இதில் ஒளிபரப்பாகும் ஆட இதுவும் நல்லா தான் இருக்குது சரி வெள்ளிக்கிழமை என்ன பண்ண பாரு வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பாகிற பே நிகழ்ச்சிக்கு பேர் மஞ்சரி அது என்னமா கேள்விப்பாடாக தான் இருக்காது என்ன அப்படின்னு என்னது மஞ்சரி அப்படின்னா பூங்கொத்து அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரே மாதிரியான கருத்துள்ள பாடல்களை அதில் ஒளிபரப்புறது இப்போ உதாரணத்துக்கு அம்மா சம்பந்தப்பட்ட பாடல்கள் நட்பு சம்பந்தப்பட்ட பாடல்கள் அன்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்தை எடுத்து அது தொடர்பான பாடல்களை மட்டும் அன்னக்கு ஒளி வரப்படுறது ஒரு மணி நேரம் ஆடா பரவாயில்லையே இதெல்லாம் யாரும் அவங்களுக்கு ஐடியா கொடுத்தது எல்லாம் நல்லா நல்லா சொல்லிக்கிட்டு நல்லா இருக்குது எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணுறத நண்பர்கள்லாம் ஐடியா கொடுத்தாங்க எல்லோரும் சேர்ந்து பேசி முடிவு இந்த மாதிரி ஒன்று பண்ணுறோம் சனிக்கிழமை என்ன ஒன்று வரையா சனிக்கிழமை அது என்னது இளம் இளமையான தளிர் நம்ம மரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது இலை வந்து விட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி தளிராக இருக்கும் அது பார்த்தாலே அப்படி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மென்மையாக இருக்கும் அது மாதிரி இப்போ இளமையான பாடல்கள் இப்போ ரீசெண்ட்டாக வந்திருக்கக்கூடிய பாடல்கள் சினிமா பாடல்கள் புது பாடல்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு பற்றியா அந்த மாதிரி புது பாடல்களை வந்து ஒரு மணி நேரம் அங்கே அது வந்து சனிக்கிழமை வரக்கூடியது இளம் தளியல் அப்படியேங்கப்பா நல்லா பிளான் பண்ணி நல்லா பக்காக பண்ணியிருக்கிறீங்களே ஆ உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் மூளை இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கதான்னு சொல்லிட்டேன்ல இது வந்து தனி ஒரளாதெல்லாம் பண்ண முடியாதுப்பா இது எல்லாமே நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து சொன்னாங்க இப்படியெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் செய்யலாம் அப்படின்னு சரி ஓகே செஞ்சு தான் பார்ப்பேன் ஆரம்பிச்சிருக்கிறோம் சரி ஒன்பது மணிக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம் சும்மா பாடல்களை தான் ஓட்டுக்கிட்டுருக்கோம் நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்து பார்த்தா காலையில் ஆறுலேருந்து ஒன்பது மணி வரைக்குந்தேன் நம்மளுடைய நிகழ்ச்சிகள் தினந்தோறும் நல்ல ஒளிபரப்பாகிக்கிட்டு இருக்கோம் சரி காலையில் ஆஃபீஸ்களுக்கு கிளம்பிக்கிட்டுப்போ ஸ்கூலு கிளம்பிக்கட்டுப்போம் அந்த நேரத்தில் உட்காந்து ரேடியை கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா இது ஏன்னு பிடிப்பே வச்சுருக்கிறியா ஆமாம் ஆமாம் அதுவும் ஒரு நியாயமான கேள்விதான் அதுக்கு தான் என்ன பண்ணலாம்னா காலையில் ஆறிலேருந்து ஒம்பது வரைக்கும் என்ன போடுறோமோ அதை அப்படியே எடுத்து சாயந்தரம் ஆறிலேருந்து ஒம்பது வரைக்கும் அதையும் போடுவோம் அதே நிகழ்ச்சி அப்படியே திரும்பவும் ஒளிபரப்பாகும் அதனால் நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே அதையும் கேட்டுக்கலாம் வீட்டில் இருக்கிறவுக்கு காலையில் கேட்டுக்கலாம் ஆஃபீஸுக்கு போகிறவு சாயந்தரம் கேட்டுக்கலாம் ரெண்டு முறையும் நம்ம நற்றினை எஃப்எம்மில் அந்த நிகழ்ச்சிகள் அப்படியே திரும்பவங்களுக்கு வரப்போம் ஆடா இது அதை விட ரொம்ப நல்லா இருக்கேன் வர வாயில்லையோ அதை எப்படியும் கேட்டு தான் ஆகணும் போல எங்கேயும் விஷயத்தையும் விடமாட்டியா போலையே வர வரல எல்லோரும் மாதிரி நல்லா வசதி பண்ணியிருக்கிறீங்க சரி பார்க்குறேன் நானும் போய் அந்த ப்ளே ஸ்டோரில் போய் நற்றினை எஃப்எம் அடித்து அதை டவுன்லோட் பண்ணி என்னதான் வருதுன்னு நானும் பார்த்துக்குறேன் ஒருவேளை வரலேன்னா சரி தான் இது வச்சிருக்கீரே நட்டி நைட்டாட்டு ஓ ஆச்சு அதில் போயிட்டு அதிலேயாச்சும் கேட்கலாம் சரி பாப்பா ரெண்டு வகையில் வச்சுருக்கிறீங்க எப்படியெல்லாம் நீங்களும் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் சரிப்பா பாரு பார்த்துக்கிட்டு உன்னுடைய கருத்தையும் சொல்லு நட்டினெய்யில் இது எப்போம் எப்படி இருக்குது இது நல்லா இருக்கா என்ன என்ன பண்ணலாங்கிற ஐடியாவெலாம் சொல்லு நம்ம இன்னும் நல்லா சிறப்பாக செய்யும் சரிப்பாமா ரொம்ப நேரம் பேசிட்டியே ஏகப்பட்ட கருத்தெல்லாம் சொல்லிட்டியே நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன் நேராக ஜோர்ட்டா சரிப்பா அது பார்த்துடா போயிட்டு